விபத்தயர்ணம் நீளாஞ்சலையேற்றீசான புனசிரும் துகிணஹா ரயில் குடாநய வித்தியம் மூணு தனித்தனியா அவங்க கண்ணில் காணப்படுகிறது அம்மாண்டிய கண்கள் இருக்கு அந்த வெள்ள ஒரு பாகத்துக்கு நடுவில் வெளியிருக்கு அந்த சிவப்புங்கிற ஒரு கலரும் இருக்கு கருப்புங்கிற வண்ணமும் இருக்கு வெளுப்பும் இந்த மூணும் என்ன காட்டுறதுல கிருஷ்ணம் பக்பாம் புக்து வேதங்கள்ல இந்த மூன்று வர்ணங்களோட கூடியதான பதார்த்தங்கள் மாயே அந்த மாயையை தங்கன்று வைத்திருக்கிறார் மாயையில சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என கூடியதான மூன்று குணங்களும் இருக்கு எனக்கூடிய உலகத்தை எல்லாம் அனுரத்தம் அட்டாச் பண்ணக்கூடியது ஒன்னோட ஒண்ணு சேர்க்கக்கூடியது சிவப்புங்கிற கலர் வெளுப்புங்கிற கலர் அசங்கமாக உதாசீனமாக இருக்கக்கூடியது ல பாத்து அதுல அந்த மூணும் போரடத்தும் இருக்கு சுவாமி அம்பாட்டிய கண்கள்ல வெள்ள விழி இருக்கு அதற்குள்ள கருப்பான விழியும் இருக்கு அந்த கண்களுடைய நுணையில சிவமான ஒரு அம்சமும் இருக்கு இந்த மூணும் சேர்ந்து அப்பா டேக்கண்கள் பிரிஞ்சிருக்கு சாதாரணமாக சேர்த்து விட்டால அது வேற கலர் ஆயிடும் கருப்பான டிக்கெட்ல வெறுப்பான பாதம் வேற ஏதாவது சர்க்கரையும் போட்டால வேற கலர் தான் வந்துருது காபி கலர்னு சொல்றேன் ஏன் தனித்தனியா நிக்க கூடாதோ நிக்கல ஆனா இந்த மூணு வர்ணங்களும் ஒன்றாக இருக்கு தனித்தனியா பிரிஞ்சே இருக்கு தெரியுமா நான் அந்த மூணு சேர்ந்து ஒரு கண்ணுக்கு மையிட்ட மாதிரி இருக்கு அழகா இருக்குமா எப்படி சொல்லும் பொழுது உலகத்தை எல்லாம் கண்களாலேயே காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பரமேஸ்வரன் ஈஸ்வர சர்வ கோதான பிரம்மனோதிபதி அந்த வேதம் என்ன சொல்றது அந்த பரமேஸ்வரன் ஈசான கோலத்துல இருந்து கொண்டு குலத்தை எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லோருக்கும் எல்லா விதமான அறிவுகளையும் அழைத்துக் கொண்டு அப்படி வழங்குகிறார் அந்த பரமேஸ்வரர் அந்த ஈஷா நதை அந்த பரமேஸ்வரனுக்கு ஆசைக்காரியம் பரமேஸ்வருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே இருக்கா எதுக்கு எப்போ ஒருத்தருக்கு பிடிக்கும் நீங்க எதை பண்றீங்களோ அதையே பண்ணீனா தான் இங்க ஒருத்தருக்கு பிடிக்கும் நம்ம சமானமான வேவிலங்களை இருந்தாலும் சார் இன்னொருத்தருக்கு பிடிக்கும் நீர் ஒண்ணு இன்னொருத்தர் ஒண்ணு சரியா வராது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் ஒருத்தருடைய அபிப்பிராயம் இன்னொருத்தருக்கு அதே அம்சத்துல இருந்த பரஸ்பர விருத்த சுரூபமா இருந்தது எனக்கு அது எப்படி ரொம்ப கஷ்டமாடு அந்த பரமேஸ்வரனு என்ன நினைக்கிறாளோ அதையும் நினைக்கிறாளா அதனால பரமே அம்மா எனக்கு என்ன பேரு நதக்கிட்டே இந்த பரமேஸ்வரனுக்கு எட்டு நாம கழிக்கணும் மகாதேவன் ஆயிரு மகாதேவன் அப்படின்னா பெரிய பெருமாள் அந்த பெரியவருங்கிற ஒரு சொலுவரமேஸ்வரனுக்கு அம்பாளுக்கு பவானின்னு பேர் அவருக்கு சர்வன்னு பேருந்தா இங்க சர்வானின்னு பேரு பரமேஸ்வரனுக்கு ஈசானன்னு பேருந்தான் அப்பாளுக்கு ஈசானின்னு பேர் அவருக்கு ருத்ரன்னு பேருக்கு ருத்ராணின்னு பேர் நல்லா இல்ல வேற பேர் வைக்கின்றல்கள் இங்கும் அனுகிரகம் இருந்தா குடும்பம் இருந்தார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுவே இங்க நினைப்பாங்க அவர் பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாலே பண்றதுக்கு ரெடியா பாதுகா ஆயிருக்கும் அப்ப வந்து சந்தோஷமாக தானே தாம்பத்தியம் ஒன்றாக வாழமே ஏன்னா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்றதுக்கு காரணம் எதுக்காக மூணு கலர்லையும் நீங்க வைக்கின்றீர்கள் அதுவா மூணு வேண்டி இருக்கப்பா வெறும் வெளுப்பு மட்டும் இருந்தா கண்கள் எப்படி இருக்கும் பார்த்தோம் பாக்குறதுக்காக வெறும் கருப்பு மட்டும் இருந்ததுன்னா நல்லா இருக்காது வெளுப்பும் கருப்பும் அதோடு சேர்ந்து சிவ பெருந்தாதான் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அனுராதம் ஜனங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனா இந்த மூணு வஸ்தக என்ன தத்துவத்தை சொல்றது இந்த மாயேங்கிற தத்துவத்தை சொல்றது இந்த மாயாங்கிற தத்துவம் கையில இருக்கிற உலகத்தை இது பண்ணிடலாம் உலகத்தை அழிக்கலாம் உலகத்தை அனுகிரகம் பண்ணலாம் உலகத்துக்கு திரோதான வாழ்நாள் இருக்கும்போது அவளுக்கு மறைவை கொடுக்கிறது அனுகிரகம் பண்றது இதுதான் சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் சிலதான் மறக்கணும் நமக்கு வந்ததான வழியோ ஒரு துன்பமோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சு எப்பொழுதும் அழுதுட்டே இருப்போம் மறந்தோம் அடுத்த மேல்காரியத்தை கவனிச்சுட்டா இருக்க சில மறக்கிறது மறது இல்ல ரொம்ப கஷ்டப்படுவான் வெளியில வந்து ஞாபகம் வருது சார் என்ன பண்றது எந்த சமயத்தில் எது வேணுமோ சில பேர் தொண்டையில் இருக்கு வெளியில அது என்னவோ தொண்டையில் இருக்க வெளியில வரல வரலங்கிறான் அது எப்படி வருது ஏற்பட்டும்பங்கள்லாம் மறந்து சில சமயத்தில் காசிக்கு போனார் வந்தது என்ன போறதான வாங்கினேன் பெனாரஸ் விஸ்வநாதன் வரல அங்கே அன்னபூர்ணாமல் இவர் வாங்கிட்டு பட்டு தான் கேமம் து அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா இது நன்னா இருந்தது ஏதோ ஞாபகம் இருக்கோ இல்லையா இந்த ஞாபகமும் சில சமயத்துல மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இப்படி ஞாபகமும் வேணும் மறதியும் அதே போல வேணும் திரோதானமும் வேணும் அந்த அனுகிரக திரோதானது தன் கையில வேணாம் தேவான் பிரணயம் ஆயிடுச்சு மறுபடியும் தேவதைகளை சுட்டி பண்ணணும் தேவதி பண்றதோ காப்பாத்தோ அழிக்கிறதோ எல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது வீட்டிலமே அதுக்கான பார்த்தா போறோம் உரங்கள்லாம் சுட்டி பண்றாங்க அவ்வளவு சக்தி இருக்கு சார் உங்களுக்கு எழுந்து போய் அதை பண்ணினாலும் ஒண்ணு மன முடிக்க மாட்டேங்கிறது எப்படியே கண்ணால திறந்த கண்ண திறந்த ஒரு ஆயிரம் சுட்டி அண்டங்கள் சுட்டி ஆயிடுது அந்த அண்டங்களுக்குள்ள இருக்க கொடுக்குது எத்தனை பிராணிகள் அத்தனை எத்தனை பிராணிய வைத்தித்ரங்கள் அத்தனை சுட்டி ஆயிடுச்சு அதே போல கண்ணை மூடினா சர்வ மூடி போச்சு அவன் திறமை இருக்குதான தேவதைகளை சார் பிரம்ம தேவன் ருத்ரன் மகாவிஷ்ணு சார்யா சக்தி ஆத்யாசக்தியா இருக்கிறவர் சட்டி பண்ண போற அதுல மூணு தேவதைகளும் சுட்டி பண்றதுக்கு மூணு ஸ்வரூபம் வேணும் எது சத்வ ரஜ்தம குணங்கள் சத்வகுணம் மகாவிஷ்ணுவும் ரஜகுணம் பிரம்ம தேவர்தான் சமோ குணம் பரவ இருக்கும் எதற்காக அந்த மகாவிஷ்ணுவானவர் காப்பாத்தி கொண்டே இருக்கணும் உலகத்துல இருக்கிற மனுஷன் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவனை அவை பண்ணிட்டான் எதையும் காப்பாற்ற அவன் காப்பாடு சுட்டி பண்ணிவிட்டு அவையெல்லாம் ஒன் பண்ணி விடுவான் நீங்க பாத்துக்கோ அதான் உயர்ந்ததான ஒரு நிலை எல்லாத்தையும் சமையல் என்ன ஆசாரம் அதனால என்ன பண்ண வெளியில காய்கறியை நறுக்கி கொடு அத பண்ணி கொடுத்து எடுப்படி வேலையே இடம் அந்த மாட்டு மண்ணுக்கு அறுபது வயசு வர பரிகம் பிறகு எடுபடி வேலைதான் தெரியுமா தெரியும் சமைக்க தெரியாது சொல்லி கொடுக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் மகாவீஷ் ஸ்திதிக்கு காரணமா இருக்க ஸ்திதிக்கு காரணமா இருக்கணும்னு அவருக்கு சத்வகுணம் வேணும் சர்வஜத்துவம் சோ எல்லாமே பண்ண தெரியணுமா இல்லையா அது தெரியணும்னு என்ன சத்ரா ஞானம் அதாவது தான் மகாவிஷ்ணா சத்வோபாதிகாரம்னு பிரம்மதேவர் எப்படின்னார் அவரை காலம் இருந்து சாயங்காலம் இருந்து இதேதான் வேலை உண்டு பண்ணிட்டே இருக்க சும்மா மட்டும் இருக்க முடியாது பாவம் அப்படி சகல பிராணிகளையும் உண்டு பண்ணிட்டே இருக்காரு அதை உண்டு பண்ணிட்டே இருக்கிறதா என்ன பண்ண உடம்புல ரஜோ குணம் வேணும் ரஜகுணத்தினால்தான் பாவம் எப்படிதான் வேலை நிச்சிட்டே இருக்க பரமேஸ்வரன் என்னன்னார் ருத்ரன் அர் படத்துக்கு தாண்டவம் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவருக்கு எப்ப வேலை வருத்தமா பண்ண உடனே எப்ப சார் வருவோம் மகா பிரளயத்துல அப்ப எல்லாரையும் அனுப்பிடுறோம் அது வரைக்கும் தமோ குண இருப்பார் ஆகையால் சத்வகுணம் ரஜகுணம் தமோ குணம் ஜம் குணம் அந்த ஊனியை தன் கண்கள் கண்கள்லயே ஒடிச்சு வச்சிட்டு இருக்காள் தேவான் மறுபடியும் தேவதைகளை உண்டு பண்றதுக்காக எந்த தேவதைகளை துருகிண ஹரி ருத்ரான் குபரதான் துருகிணன் பிரம்ம தேவர் ஹரி மகாவிஷ்ணு ருத்ரான் இவளை அனுப்பி விட்ட பிறகு மறுபடியும் என்னது அந்த மூணு குணங்கள் சத்துவகுணம் மேல திரு அந்த ஆடல்தி அந்த மூணு குணங்களும் சேர்ந்து வரா அந்த கண்கள்லயே அப்பாள் விசேஷமாக சென்றிருக்கலாம் இப்படி அப்பாளுடைய கண்களை யாரு பார்க்கிறாரோ அவளுக்கு நினைச்ச காரியங்கள் சித்தி அது அப்படி காரிய சித்திக்காக இந்த விசேஷமாக இந்த பத்திரத்துவோம்